வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மகாபாரதம் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே ஒரு நாலந்து கதாபாத்திரங்கள் அல்லது நாலந்து பெயர்கள் தான் உடனடியா ஞாபகத்துக்கு வரும் அவ்வாறு வர ஒரு முக்கியமான பெயர் கர்ணன் இல்லைங்களா தர்மன் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா துரியோதனன் இந்த மாதிரி ஞாபகத்துக்கு வருவதோடு நிச்சயம் கர்ணன் அப்படிங்கிற பெயரும் நம்ம எல்லோருக்குமே ஞாபகத்துக்கு வரும் அத கர்ணன் செய்த தான தர்மத்தினாலோ அல்லது கர்ணன் இறுதி வரை போரிட்ட காரணத்தினாலோ மட்டுமல்ல கர்ணன் குண இயல்பிலும் மிக உயர்ந்தவர் அப்படிங்கிற காரணத்தினால ஏனென்றால் கர்ணனுடைய சிறிய வயதில் கர்ணனுடைய பிறப்பின் காரணமாக எல்லோருமே கர்ணனை ஒதுக்கி வைக்கிறார்கள் சொல்ல போனால் தர்மர் உட்பட அர்ஜுனன் உட்பட அனைவருமே கர்ணனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் துரியோதனன் ஆதரவளித்தார் துரியோதனன் ஆதரவளித்து கர்ணனை ஒரு சிற்றரசனாக அல்லது ஒரு அரசனாக உருவாக்கியதன் காரணமாக இறுதி வரை கர்ணன் துரியோதனனுக்கு தோல் கொடுத்தார் அல்லது இறுதி போரில துரியோதனுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இது துரியோதனன் கர்ணனுக்கு செய்த உதவிக்கு கைமாறா செஞ்சிட்ட அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா நிச்சயமா இல்லைங்க ஒரு உதவிக்கு கைமாறி இன்னொரு உதவி அல்ல ஏனென்றால் உதவி அப்படிங்கிற விஷயத்தை அளந்து அதுக்கு கைமாறா நம்மளால எதையும் செய்ய முடியாது ஏன்னா அந்த தருணத்தில் தேவையின் அடிப்படையில் செய்யப்படுவதுதான் உதவி ஆக கர்ணன் செய்தது துரியோதனனுடைய அந்த உதவி செய்யணும்னு நினைச்ச அந்த பண்பினை போற்றி அந்த பண்பினை ஆராய்ந்தறிந்து அதற்கு கைமாறு செய்தும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது ஏனென்றால் அந்த உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சு அந்த பண்பினை போற்றி அந்த பண்பிற்காக நாம் அவருக்கு கைமாறு செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் வள்ளுவர் சொல்லும் பொழுது தெளிவா சொல்லுவார் ஒருவர் செய்த உதவிக்காக நாம் கைமாறாக மீண்டும் செய்வதாய் அறியணும் அப்படின்னு சொல்றார் ஆக நாமும் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவியை வெறும் உதவியாக எண்ணி அதுக்கு கைமாறு செய்வதாக எண்ணி செய்யாமல் அவரை போற்றி நமக்கு ஆபத்தில் உதவினார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த பண்பினை போற்றி ஆராய்ந்தறிந்து நாம் பிறருக்கு உதவணும் அவ்வாறு உதவும் பொழுதுதான் கர்ணனை போல என்றும் வரலாற்றில் நம்மளாலும் நிலை பெற முடியும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பதினொன்று செய்றல் எண் நூத்தி ஐந்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து மீண்டும் குரல் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து